வந்தியத்தேவன் அன்றைக்கு பதினெட்டாம் பேருக்கு திருநாள் பக்கத்து கிராமங்கள்ல இருந்து தந்த நிற தென்னங் குருத்துகளால சப்பரங்கள் கட்டி இழுத்துட்டு கும்பல் கும்பலா மக்கள் அங்கே வந்துட்டு இருந்தாங்க ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் புதிய ஆடைகள் அணிந்து விதவிதமான அலங்காரங்கள் செய்துட்டு வந்திருந்தாங்க பெண்களுடைய கூந்தல்களை தாழம்பூ செவ்வந்திப்பூ மல்லிகை முல்லை இருவாட்சி செண்பகம் போன்ற அழகான மலர்கள் கொத்து கொத்தா அலங்கரிச்சிட்டு இருந்தது கூட்டாஞ்சோரும் சித்திராண்ணமும் எடுத்துட்டு பலர் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தாங்க சிலர் ஏரிக்கரையில் தண்ணீர் ஓரமாக நின்றுட்டு சித்திராண்ணம் முதலியவற்றை கமுக மட்டைகளில் போட்டுட்டு சாப்பிட்டாங்க இன்னும் சில தைரியசாலிகள் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வடவாற்றங்களை கணவாய்களின் ஏரிக்கரைக்கு வெளியே விழுந்தடித்து ஓடி வர்றதை கண்டு கை கொட்டி சிரிச்சாங்க ஆடவர்கள்ல சில வம்புக்காரர்கள் தங்கள் காதலிகளின் கூந்தல்கள்ல சூடியிருந்த மலர்களை அவங்களுக்கு தெரியாமலே எடுத்து கணவாய் ஓரத்துல விட்டு ஏரிக்கரைக்கு மறு பக்கத்துல அவை ஓடி வர்றத கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க வந்தியத்தேவன் சிலர் வந்து ஓட பாட்டும் கும்மியும் சிந்தும் பாடினாங்க வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பல்லியரே வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோல்வியரே காவேரி புரண்டு வருது காண வாருங்கள் இது போன்ற வெள்ளப்பாட்டுகள் வந்தியத்தேவன் செவிகள்லுடைய பாடினாங்க முப்பத்தி இரண்டு போர்கள ஈடுபட்டு உடம்புல தொன்னூற்றாறு காயங்களை ஆபரணங்களா பூண்டிருந்த விஜயாலய சோழனுடைய வீரத்தை சில பெண்கள் பாடினாங்க அவனுடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை போற்றி அவன் காவேரி நதி உற்பத்தியாக கூடிய இடத்துல இருந்து கடல்ல சேரக்கூடிய இடம் வரைக்கும் அறுபத்து நான்கு சிவாலயங்கள் எடுப்பித்ததை ஒரு பெண் அழகிய பாட்டா பாடினான் ஆதித்தனுடைய மகன் பராந்தக சோழ மகாராஜன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று ஈழத்துக்கு படை அனுப்பி வெற்றி கொடி நாட்டிய மெய் இன்னொரு பெண் உற்சாகம் ததும்ப பாடினான் ஒவ்வொருத்தையும் பாடிய போது அவளை சுற்றிலும் பலர் நின்று கேட்டாங்க அவ்வப்போது ஆஹா ஆஹான்னு கோஷித்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்டாங்க குதிரை மேல இருந்தபடியே அவங்களுடைய பாடல்களை கேட்டுட்டு இருந்த வந்தியத்தேவனை ஒரு மூதாட்டி கவனிச்சாங்க தம்பி ரொம்ப தூரத்தில் இருந்து வர்ற ரொம்பவும் களைச்சிருக்கிறையா குதிரை மேல இருந்து இறங்கி வந்து கொஞ்சம் கூட்டாஞ்சோறு சாப்பிடுன்னு கூப்பிட்டாங்க உடனே பல இளநங்கைகள் நம்ம வாலிப பிரயாணிய பார்த்தாங்க அவனுடைய தோற்றத்தை குறிச்சு தங்களுக்குள்ளேயே ரகசியமாக பேசிட்டு கலகலன்னு சிரிச்சாங்க வந்தியத்தேவன ஒரு பக்கம் வெக்கமும் இன்னொரு புறம் குதூகலமும் பிடுங்கி தின்னது அந்த மூதாட்டி சொற்படி இறங்கி போய் அவங்க ஒரு கணம் சிந்திச்சான் இறங்கி போனா அங்கேமார்கள் பலரும் அவனை சூழ்ந்துட்டு பரிகசித்து சிரிப்பாங்க ஆனா அதனால என்ன தன்னை அழகிய பெண்களை ஒரே இடத்துல பாக்குறது சுலபமான காரியமா அவங்க தன்னை பார்த்து பரிகசித்து சிரிச்சாலும் தான் அந்த ஓலை தேவகானமாகவே தான் இருக்கும் வந்தியத்தேவனுடைய யவ்வன கண்களுக்கு அந்த ஏரிக்கரையில நின்ற நங்கைகள் எல்லோருமே அரம்பைகளாகவும் மேனகைகளாகவுமே தோன்றினாங்க ஆனால் அதே சமயத்துல தென்மேற்கு திசையில வடவாற்றினுடைய நீரோட்டத்துல தோன்றிய ஒரு காட்சி அவனை கொஞ்ச நேரம் தயங்கி வெள்ளை பாய்கள் விரிக்கப்பட்ட ஏழெட்டு பெரிய ஓடங்கள் வெண் சிறகுகளை விரிச்சுக்கிட்டு நீர்ல மிதந்து வரக்கூடிய அன்ன பச்சைகளை போல மேல காற்றினால உந்தப்பட்டு விரைந்து வந்துட்டு இருந்தது ஏரிக்கரையில பல வகை கலியாட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேருமே அந்த படகுகள் வரக்கூடிய திசையே ஆவலோட பார்த்து பார்க்க அந்த படகுகளில் ஒரு படகு எல்லாவற்றிற்கும் முன்னதாகவே விரைந்து வந்து ஏரிக்கரை வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய மூளையை அடைஞ்சது அந்த படகுல கூறிய பிரகாசமான வேல்களை ஏந்திய ஆஜானு வீரர்கள் பலர் இருந்தாங்க அவர்கள சிலர் ஏரிக்கரையில குதிச்சு அங்க இருந்த ஜனங்களை பார்த்து போங்க போங்கன்னு விரட்டினாங்க மக்களும் அதிகமா விரட்டுறதுக்கு இடம் வைக்காம அவங்கவங்களுடைய பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு விரைந்து கரையேற தொடங்கினாங்க வந்தியத்தேவனுக்கு இது ஒண்ணுமே புரியல இந்த வீரர்கள் யார் பின்னால் வரக்கூடிய பால் படகுகள்ல யார் வர்றாங்க எங்கிருந்து வர்றாங்க ஒருவேளை அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ ஏரிக்கரையில கையிலே கோல் பிடித்து நின்ற பெரியவர் ஒருவரை வல்லவரையன் அணுகினான் ஐயா இந்த வீரர்கள் யாரை சேர்ந்தவர்கள் அதோ பின்னால் வரக்கூடிய அன்ன கூட்டம் போன்ற ஓடங்கள் யாருடையவை எதற்காக இந்த வீரர்கள் மக்களை விரட்டுகிறார்கள் மக்களும் எதற்காக விரைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை அடுக்கினான் தம்பி உனக்கு தெரியலையா என்ன அதோ அந்த படகுகளுடைய நடு படகுல ஒரு கொடி பறக்குதே அதுல என்ன எழுதி இருக்குது பார் அப்படின்னு பெரியவர் சொன்னாரு பனைமரம் போல தெரியுது அப்படின்னு சொன்னா வந்தியத்தேவன் பனைமரம் தான் பனைமரக்கோடி பழுவேற்றையர் கோடின்னு உனக்கு தெரியாதா மகாவீரர் பழுவேற்றையரா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்ட குரல்ல கேட்டான் அப்படித்தான் இருக்கணும் பனைமரக்கோடிய உயர்த்திட்டு வேற யார் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு கேள்வி கேட்டாரு பெரியவர் நாமளும் வந்தியத்தேவன் கூடவே இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்க போறோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது உங்க மகிழ்ச்சியஃபம் இது ஆனந்தத்தின் அலைவரிசை